மொத்தம் அஞ்சு காலம் என்ன என்ன சொல்லுங்க ஒருத்தர் அறிவி ஆராய்ச்சி வழக்கிறார் அவர் அறிவிக்கிறேன் தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போ உங்க அசாது உங்க அசாவை கடலில் நன்றாக ஊன்றி நடந்து போங்க அடிங்க அர்த்தம் இல்லையா நடந்து அருவிட்டு அல்லாவுடைய சக்தியம் இருக்கிற நிலை வரும் இதே போல இப்ராஹிம் மனிதரை கண்ட பிறகு உண்மை என்று சொல்லி கடவுள் உண்மையானது நம்ம கனவு எதுவுமே உண்மை கிடையாது நல்ல நிலையில பார்க்கணும் நமக்கு எப்போவே நல்ல நிலை இருக்கிறது பிரியாணி திண்டுட்டு சாப்பிட்டு விழுந்துட்டார் கிடையாது இந்த கனவு கிடையாது இது அஜீவனத்தில் வந்தது சில பேருக்கு லூஸ் மோஷன் இப்படி ரெண்டு நிலைதான் இருக்க உண்மையான கனவுங்கிறது யாராவது சில பேர் நல்லவங்களுக்கு இப்ராஹிம் இஸ்லாமுடைய கொண்டு போனார்கள் அறுக்க போனார்கள் அறுக்கும் போது அல்லாஹாலா ஆட்டை அனுப்பினார் ஒரு பெரிய ஆடு வந்து அறுத்து கொடுத்தார் பிறகு அல்லாஹு நம்முடைய புராணியில் இருக்கிறது இப்ராஹிமே நதியே தாங்கள் தங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் மெய்ப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் இதான இதான உண்மையான நிகழ்வு அதன் காரணமாகத்தான் நாமும் இப்ப ஆடை எடுத்து கொடுத்து உண்மையில மகனை அறுத்து கொடுக்க வேண்டிய இடத்தில் நாமும் ஆட்டை அறுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் மகனை மனிதனை அறுக்க கூடாது என்ற காரணத்துக்காக நமக்கு விளக்கு கொடுத்து விட்டார் இந்த இடத்தில் ஒருவர் அறிவுர்வமாக ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறார் ஏமாந்து போனீர்கள் கனவை உண்மை என்று நினைத்துக் கொண்டீர்கள் நினைத்துக்கொண்டீர்கள் <mahana> நம்முடைய சவால் முஸ்லித்திறகு சஹாபா கூட காலத்திலே சவால் மோத்தாக்கள் சொன்ன அறிவு ரீதியாக ஆய்வு செய்தவர்கள்தான் தங்களை அறிவு ஜீவிகள் என்று சொன்னவர்கள் தான் அதற்கு பிறகு உலகத்திலே எத்தனை வல்லரசுகள் எத்தனை பேரரசுகள் ஆரம்பிச்ச வல்லரசுகள் பேரரசுகள் கொள்கை ரீதியான சவால்கள் குரான் படைக்கப்பட்டதா இல்லதா குரான் அல்லாவால் படைக்கப்பட்டதா இல்லையா இந்த குரான் இருக்கு அலமது இல்லா இது அல்ல சொல்றான் இது படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா அல்லாவுடைய முடிவு இல்லை அல்லா இல்லை ஆரம்பம் இருக்குது அந்த ஆரம்பத்துக்கு முன்னாலே அல்லா இருக்கான் அப்போ அல்லா எப்போ தெரியாது அல்லாவுக்கு ஆரம்பம் இல்லை ஆரம்பது Alla <inaudible> வேண்டாம் சார்கள் காரியில் சொன்னார்கள் இது படைப்பட்டதுமும் அல்லா மாதிரி அல்லாவும் அல்லா வாயிருடையா இருக்கிற அல்லாவுடைய ஒன்னா அல்ல அல்லாவுடையிருப்பி கேட்டா ஒன்னு என்னுடைய இது பள்ளியினுடைய பாய் இது பேச்சு அவர் வேற அவர் பேச்சு வேற அதே போல அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய கேள்வி அல்லாவுடைய இல்லை இதுவெல்லாம் அல்லா எப்பொழுது இருக்கிறான் அப்பொழுது அப்ப அல்லா எப்படி அல்லாவோ வணக்கப்படத்தக்கோ அல்லாவுடைய அல்லாவாகும் ஆகையினால் அல்லாவுடைய இரும் படைக்கப்பட்டது என்று சொல்லி வரும்போது குரான் படைக்கப்பட்டதா இல்லையா என்று சொன்னால் ஒரு சாரவர் படைக்கப்பட்டது ஒரு சாரவா படைக்கப்படாதுன்னு சொன்னாங்க அலமது இது அல்லாவுடைய கலம் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததான் படைக்கப்பட்டது என்று சொன்னால் அறிந்து முக வாய்ப்பு இருக்கிறது படைக்கப்படாது என்று ஒரு சார சொன்ன ஒரு சார்கள் படைக்கப்பட்டது என்று சொல்லி ஆட்சி மிகப்பெரிய இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் புரிய இல்லை குரான் அந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் சோதர்களே இமாம் அகமது அகமதுலாவுடைய காலத்திலே அதுக்கு பின்னா உள்ள காலத்திலே எல்லாம் குரான் மகளுக்கா இல்லையாங்கிறது பெரிய போராட்டம் அவர்கள் வச்சிருந்தாங்க அரசிய பெரிய போராட்டங்கள் நடந்தது ஆட்சி அதிகாரங்களுடைய போராட்டங்கள் என்ன நடந்தது முஸ்லீம்கள் திருப்தியாக இருந்தார்கள் நம்முடைய அதாவது அந்த நாட்டை சார்ந்தே இருக்க வேண்டும் அந்த நாட்டாராக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அங்கே திருமணம் செய்து கொண்டார்கள் முஸ்லீம்கள் அங்கே திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்தவர் குழந்தை பிறந்தது இப்போ மண்ணின் மைந்தர்கள் யார் வந்தேரிகள் யார் முடிவடைவதற்கு அழிந்து போவதற்கு காரணமாக அமைந்தது மண்ணின் இஸ்லாமியை ஒழித்தது இதுபோன்று காலாக பிரச்சனை போன பிறகு ஐரோப்பிய கலாச்சாரம் அது கிறிஸ்துவ அடிப்படையில் வருகிறது அடிப்படையில் வருஷம் ஈசா இஸ்லாமுடைய காலத்தில் தான் ஒரு ஒழுங்கானது காலத்தில் நம்பியிருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு சூழ்நிலை வந்த பிறகும் அவர்கள் கிறிஸ்தவத்தை நம்பிய காரணத்தினாலே கிறிஸ்துவதம் என்ன சொல்லுகிறோம் அதை நம்பினார்கள் ஆனால் காலப்போக்கிலே கிறிஸ்தவ மதம் சொல்லுவதையும் அந்த பாதைகள் சொல்லுவதையும் நம்ப கூடாது மார்க்கத்தை தனியாக பிரித்து விட வேண்டும் வா நாம் முன்னேற முடியும் என்று ஐரோப்பியர்கள் முடிவுக்கு வந்த பிறகுதான் ஒரு போப்பாண்டை வரும் உலக மக்களுக்கு செய்திகள் நாட்டிட்டு இவர்கள் சேர்த்தது என்பதை சிந்திக்கும் போது மனிதனுக்கு எல்லா விதமான கலாச்சார கேடுகளை முன்னேற்றங்கள் தான் அதாவது மார்க்கத்தை விட்டுவிட்டு அரசியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் தாங்கள் முன்னேறுகிறோம் சொன்னார்கள் விஞ்ஞான ரீதியான முன்னேற்றங்களிலே இந்த நூற்றாண்டு கடைசி நூற்றாண்டு இருக்கிறதே இரண்டாயிரம் இரண்டாயிரத்துக்கு பிறகு இந்த நூற்றி ஐந்து காலத்திலே ஏராளமான முன்னேற்றங்கள் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது கூட இந்த காலத்திலே தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது கூட இந்த காலத்திலே தான் இதுவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ அத்தனையுமே ரேடியோ முதல் கொண்டு மார்கோணி கண்டுபிடித்து ரேடியோ முதல் கொண்டு எல்லாமே இந்த காலத்தில் தான் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு மிக அதி அதிதீவிரமான கண்டுபிடிப்பு இரண்டாயிரத்து அஞ்சுக்கு பிறகு இரண்டாயிரத்துக்கு பிறகு மிகவும் வேகமான கண்டுபிடிப்பு பத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது அழிப்போவதற்கு வெளிப்படுத்தி விடுவார் அறிவு என்று சொல்ல முடியாது வெளிப்பாடுகள் இவைகள் இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அரசியல் அரசியல் கலாச்சாரத்தில் ஏராளமான வித்தியாசங்கள் பிறகு விஞ்ஞான ரீதியில் ஏராளமான வித்தியாசங்கள் இதுவெல்லாம் சேர்ந்து பெண்கள் ரீதியான வித்தியாசங்கள் இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்த சவால்கள் விட்டால் தான் முன்னேற முடியும் என்பது முதலாவதாக வந்த இஸ்லாத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு வந்த சவால் மதத்தை விடாமல் முன்னேற முடியாது அன்றைக்கும் சொன்னார்கள் இன்றைக்கும் பலருடைய நினைவில் இருக்கிறது மதம் வியாபாரத்தில் சம்பந்தப்படக்கூடாது மதம் குடும்பத்திலே சம்பந்தப்படக்கூடாது மசிதுக்கு வர வேண்டும் குறிப்பிட்ட காலத்தில் வெள்ளிக்கிழமையோடு வெளியே போனால் சுதந்திரமாக இருந்து வேண்டும் இது எல்லா விஷயங்களிலும் பிறகு பெண் விஷயத்திலே அரசியல் பெண்ணுரிமை பிறகு எடுத்துக்கொண்ட பொருளாதாரம் இந்த மூன்று விஷயம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு வந்த மாபெரும் சவால்கள் பிறகு இதோடு சேர்ந்து முதலாளித்துவமா கேபிட்டலிசமா கம்யூனிசமா உலகத்திலே கம்யூனிசம் தோன்றியது தெரிந்தது என்னவென்றால் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஆயிரம் நல்லா இருந்து தத்துவம் அடே முதலாளிக்கு போன வருஷத்தில் அவர் ஒரு லட்சம் இந்த வருஷம் ரெண்டு லட்சம் கையில் வச்சிருக்கிறார் அதுக்கடுத்த வருஷம் நாலு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கோடி வந்து அவர் எங்கிருந்து வந்து உழைப்பாளிகள் உழைத்து வந்ததில் இருந்து தான் அவருக்கு கிடைத்தது உழைப்பாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பங்களே நூறு ரூபாய் உடைப்பாளிக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பத்து ரூபாயை என்று ஒரு முதலாளிகள் எல்லாம் தொழிலாளியோட செல்வத்தை எடுத்துத்தான் தொழிலாளிகளுடைய பணத்தை எடுத்து செல்வத்தை எடுத்துத்தான் அவர்கள் செல்வந்திராகிறார்கள் ஆகியனால் எல்லோரும் சமமாக வேண்டும் என்ன நடந்தது பாதி உலகம் ஏற்றுக்கொண்டது ஜெர்மனியில பாதி ஏற்றுக்கொண்டது தைவான் ஏற்றுக்கொண்டது இப்படி எத்தனையோ நாடுகள் ஜெர்மனி ஏற்றுக்கொண்டது இப்படி எத்தனையோ நாடுகள் கம்யூனிசத்துடைய வலையில் விழுந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அது போய்விட்டது காரணம் என்ன கேபிட்டலிசமா கம்யூனிசமா ஒரு பக்கம் கம்யூனிசம் அழகாக தெரிந்தது இரண்டையும் சரி செய்தால் அது இஸ்லாமிசம் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு இசமாக்கிறார் அது இஸ்லாமியம் கம்யூனிசத்தை சரி செய்தால் சோ கேப்பிட்டல் அஸ்ட்ம் சரி செய்து ரெண்டே ஒண்ணாக்கலாம் என்ன வairும் இஸ்லாமிச்சம் ஆயிரும் அதான் காற்றனிச்சம் ஆயிரும் அது எப்படிங்க அப்படி ஆகும் அப்படினா சுந்தரதனன் தன்னிக்கு முட்டாய் குடுக்குறாங்க எது குடுக்குறாங்க லீ விடுறாங்க எதுக்கு விடுறாங்க சுந்தரதனனுக்கு வேலை அழியமா செய்யணும் அண்ணா அనికి தான் லீ விடுறாங்க சரிங்களா ஸ்கூலுக்கு ரெண்டாம் லீ விடுறாங்களா வாங்கடா ஒரு நாள் தான செனியே ஆயிர இல்லையா いや 5 நாள் படிச்சு அனுப்பி போயிட்டாங்களா|^{கேக்குறேன் ஏமாத்தilla விடுறாங்க லீவு வாங்க <Sessi> <Sessi> ஒற்று வேற்றுமைக்கு எம் ஒமை வேற்றுமைக்கு எம்ையில் ஒற்று ஒத்துவது சரி இலாம என்னாக இருப்பார் கேபிட்டல் உள்ளவராக இருப்பார் ஆனால் ஒரு தொழிலாளியாகத்தான் நடப்பார் தன்னை ஒரு தொழிலாளியாகத்தான் நடத்தி கொள்வார் கேபிட்டல் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு அகமாவம் இருக்காது அவருக்கு அகந்தை இருக்காது அவருக்கு மமதி இருக்காது அவருக்கு திமிழ் இருக்காது தொழிலாளி கரையை கொடுப்பார் தான் அணிவதை தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தான் உண்ணுவதை தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அவருக்கு கஷ்டமில்லாத வேலை சொல்லட்டும் கஷ்டமான வேலை சொல்லிவிட்டால் பல்முக அவருக்கு ஒரு உதவி செய்யட்டும் அவர்களை தன்னுடைய சகோதர கட்டும் இருப்பிட்டல் இருக்கும் முதல் இருக்கும் முதலாளியாக இருக்க மாட்டார் தொழிலாளி தொழிலாளியாக இருப்பார் தர மாட்டார் தொழில் இருக்கும் அவர் தொழிலாளியாகவே இருப்பார் முதலாளியை சார்த்து வாழ்கிறவராக இல்லாமல் தன்னை தானே நிமிர்ந்து வாழ்கிறவர்கள் தொல்லை கொடுக்க மாட்டார் இவர் இவருடைய இடத்திலே அவர் அவருடைய அவர் உதவி செய்ய அவர் இவருக்கு உதவி செய்வார் செய்ய தொழிலாளி பற்றி அந்த தொழிலாளிக்கு இரண்டு கூலி கிடைக்கிறது சவால் கிடைக்கும் அல்லா மட்டுமல்லி தன்னுடைய முதலாளி வேலை செய்கிறாரோ அவரையும் சந்தோஷப்படுத்தணும் அங்கே என்ன பண்ணக்கூடாது தர்ணா பண்ணக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது தொழிலாளிகள் சங்க வச்சுக்கொண்டு முதலாளிகளை நெசிக்க கூடாது தொழிலாளி தொழிலாளி இடத்துல முதலாளியை சந்தோஷப்படுத்துவார் முதலாளி தொழிலாளிகளை சந்தோஷப்படுத்துவார் இப்ப தொழிலாளி எனக்கு வேண்டாங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க முதலாளி சொல்வாங்க நீ சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன்னு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இஸ்லாம் சமைத்து தான் நம்ம பெரிய சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க நாலு இட்லி இருக்குது ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நாலு இட்லி இருக்குது ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க சாப்படுவாங்க தங்கம் நடக்க முடியாது என் பசிக்கு நாலு இட்லி பத்தாவது எட்டு இட்லி வேணும் அவருக்கமா ஆனா கடைசி ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டா கிடைக்கும் ரெண்டு பேரும் ஒரே பாதி போட்டு போட்டால் சரி இவருக்கு பசி இவர் நினைக்கிறாரு என் பசி நான் அவரு நாளை சாப்பிட அவரு மெதுவா சாப்பிடுறாரு அவர் என்னைக்குறாரு நானாவது பசி பழகி பழக்கம் இருக்குது எனக்கு அதனால் நான் பசியாக இருந்தால் பரவாயில்ல அவரு சாப்பிடுறேன் அவரும் மெதுவாக சண்டை போட்டால் கிடைக்கும் சமாதான சமாதானமா இருந்தால் சந்தோஷம் இருக்கும் சண்டை போட்டால் விரோதம் இருக்கும் ஆக ரெண்டுதான் கிடைக்கும் உலகத்தில் அது மேல கிடைக்காது இஸ்லாம் சொல்றது ரெண்டாவது முறை கம்யூனிசம் சொல்றது முதலாவது முறை அந்த முறையில் சண்டை இருக்கும் உலகத்தில் இன்னைக்கு உலகத்தில் சண்டை சவால்களை சமாளிப்பதற்கு ஒரே வழி என்ன இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை முதலீடு ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு அஞ்சு ஒவ்வொரு புலோரும் ஐயாயிரம் சதுரடி இந்த புலோர்ல தங்க கடை நகை கடை அடுத்த புலோர்ல பாத்திர கடை நீங்க நேரம் போயிடாது நம்ம பேசிக்கிறோம் உட்காந்து பேச கிடைக்கும் எனக்கு என்னோட சக்தி போயிடும் இஸ்லாத்தை பற்றி எழுதுவதற்கு இஸ்லாமுக்கு வைத்து விட்டோம் இஸ்லாமை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டிய சோதர்களே இஸ்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்தி காட்டுவதாக இப்படி இஸ்லாத்துக்கு எத்தனையோ சவால்கள் காலப்போக்கில் வந்து கொண்டே இருக்கின்றன இன்னைக்கு தெரியும் என்ன சவால் நம்மளுக்கு அதை பத்தியாலும் ரமதானம் நோன்பு நோன்பு காலத்துடைய நோன்பு காலத்துடைய பிறகு செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஜக்கால் இஸ்லாத்துல ஒரு அருமையான ஏற்பாடு அல்லாவுடைய ஏற்பாடு சோதரில் இதை யாரும் இத சரிய அறிவு ரீதியாக ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஒரு தடவை புதுசா ஒரு பொருள் வந்தால் போதும் பலசுக்கு பத்து கோடி இருந்தாலும் ஒரு தடவை பத்து கோடிக்குள்ளி அஞ்சு லட்சம் ஐந்து லட்சம் எத்தனை கோடிக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த 10 கோடி வருடி புல போட்டி என்ன ஆயிரம் தெரிய வச்சேதான் போச்சு போச்சு நினைச்சுக்கிட்டதுனால காரணம் என்ன சொல்லுகிறார் பொருட்டார் ஒருத்தேவையில் um, <iffer> ஒரு மாதிரி வந்திருக்கு இந்த ரெண்டு பொருள் சுத்தமான பிறகு தேவையில்லை பொருள் சுத்தமான பிறகு தேவையில்லைன்னு சொல்றார் அந்த புக்கில் இருக்கு அவர்களை சுத்தும் அவர்களை தூய்மையாக்கும் அவர்களை அவர்களை சுத்தப்படுத்தும் குரான் சொல்லுது ஒன்பதாவது அவர்களுக்கு பெரும் மன அமைதியை தரும் ஒரு முதல் வந்துச்சு முடிவு என்ன செஞ்சு இவருக்கு அரபியுடைய வாசமே இல்லை பத்தி தெரியவும் தெரியும் எத்தனையோ மாற்று மதத்தார குரானை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் அது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மொழி மொழிபெயர்க்கிறது தெளிவாக இருக்கிறது குரானில் இருக்கிற்கு தகு இருக்கிற காரணத்தில குரான் குரான் இருக்குனாலே பொருளை சுத்தப்படுத்தாது அற்புதமான கேள்வி மனிதர்களை சுத்தப்படுத்தும் பொருளை சுத்தப்படுத்தாத பொருளை மனிதர்களை அல்ல யாரைத்தான் பொருள்களை குரானுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அதுக்கு மனிதனை சுத்தப்படுத்தும் ஒரு ஊசி புதிய துணி தைக்கும் என்று சொன்னால் அதற்கு கையில் வச்சிருக்கார் அவர் சொல்றாரு உதாரணம் அந்த புஸ்தகத்துல ஒரு துணி நல்லா கேட்டுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அடிக்கடி இப்படிப்பட்ட ஆளு கிடைக்க மாட்டாங்க எப்பாவது ஒரு நேரத்தான் உற்பத்தி ஆவாங்க கொஞ்சம் தான் ஆகும் இவ்வளவு ஆகிறதுலாம் கிடைக்காது உங்களுக்கு நீங்க கேளுங்க இந்த உதாரணத்தை இந்த புத்தகத்தில் இருக்கு அதற்கு படிக்க சொல்லி கேளுங்க ஒரு ஊசி புதிய துணியை தைக்கும் என்று சொன்னதால் பழைய துணியாய் தைக்காமல் போய்விடுமா புதிய துணியை தைக்கும் பழைய துணியை தைக்காது அந்த துணி துணி புது துணி பழைய துணி துணியை தைக்குது இது சரி கரெக்ட் துணியை தைக்குது புதிய துணியை தைக்குது புதிய ஊ துணி எதைக்குது பழைய இனம் ஒரே வகை துணி சொன்னது பொருளை மனிதனை சுத்தப்படுத்துறது கூடிய பொருள் பொருளை சுத்தப்படுத்தாது பொருளுக்கும் ஒப்பு காட்ட முடியாது இந்த உதாரணத்தை அவருக்கு வைக்கம் பார்க்க வேண்டும் என்பது கடையாளம் என்ன வைத்தியம் கேளுங்க ஒரு சமயம் பக்கவாதம் சிலருக்கு மூலையை மட்டும் அடிக்கும் சிலருக்கு முகத்தில மட்டும் அடிக்கும் சில பேருக்கு ஒரு சைடு பூரா அடிக்கும் மேல மட்டும் நினைக்கிறோம் பாதையில் விட்டான பாரு தாங்க நழுவுறதுக்கும் மற்றவங்களை நடுவாம விடுறதுக்கு வாய்ப்பு நினைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் வாய்ப்பு சென்ற பதினோராம் தேதி வேலூர்ல பேசிய ஆடியோ கேசன் திருமூலி செய்யறதுக்கு <that> தமிழ்ல தில்லு முள்ளுங்கிற வார்த்தை இருக்கு தில்லெண்ணங்க முள் என்னங்க புரியவே முடியாது புரிய முடியாத அநாகரிகமான கலாச்சாரத்துக்கு தில்லுமுள்ளுன்னு போயிருக்கு